அவர்கள் முன்பாக தன் இடது கையால் சாப்பிட்டார் உமது வலது கையால் சாப்பிடுவீராக என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு என்னால் இயலாது என்று அவர் கூறினார் நீர் போவீர் அவர்கள் கூறினார்கள் பெருமைதான் அவரை இவ்வாறு செய்ய செய்தது பின்பு தன் வாய்ப் பக்கம் கையை உயர்த்த முடியாதவராகிவிட்டார் முஸ்லிம் இரண்டு பூஜ்யம் இரண்டு ஒன்று